நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக வெங்காயம் ரெண்டு இஞ்சி ஒரு தொண்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறுதளவு உப்பு ருசி கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு எலிமிச்சம் பழம் ஒண்ணு செய்முறை முதல்ல இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயத்து பொடியாக கட் பண்ணி வச்சிடணும் கொத்தமல்லி ஃபைனாக சப் பண்ணி வச்சுக்கலாம் அவள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அது ஊற வச்சு வச்சிடணும் ஸ்டவ் பார்த்து எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க தேவைப்பட்டா நீங்க வேர்க்கடல வேணுன்றவங்க வேர்க்கடல கூட போட்டு இந்த ஸ்டேஜ்ல வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இஞ்சி பொடி கட் பண்ணி போட்டு ஃபைனா சாப்பாணிக்கோங்க இஞ்சியை கட் பண்ணி அதை வேக வச்சிருங்க வதக்கிக்கோங்க பச்சை பொடியா கட் பண்ணி வதக்கிட்டு கருவேப்பிள்ளை தூவிடலாம் கருவேப்பிள்ளை தூக்கிட்டு உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சு கியூப்ஸா கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா டீப் ரோஸ் பண்ணிக்கணும் டீப் ரோஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி தூவி விட்டுடலாம் மஞ்சப்பொடி தூவிட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு கொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அப்புறம் அவல் ஒரு ஊறி இருக்குல்ல அதை எடுத்து போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி வெங்காயம் முருளைக்கிழங்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் உப்பு இந்த அவல் எல்லாத்துக்கும் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்திரிச்சே பண்ணிட்டு கொத்தமல்லி தழி தூவிட்டு அதுக்கு மேல எலுமிச்சம்பழம் சாரு பேஞ்சு விட்டுடலாம் நல்லா கலத விட்டுட்டோம்னா சூப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பட்டாட்டா போஹா தயார் அவல் உப்புமா தயார் இது வந்து நார்த் சைட்ல இப்படிதான் செய்வாங்க அவல் இது எல்லாருக்கும் பிடிக்கும் டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்